மிளகு சேர்த்து தண்ணீர் விட்டு நன்றாக காய்ச்சி காலை மாலை தொடர்ந்து பருகி வந்தால் நின்று போகும் அப்படி இல்லைனா இரண்டு ஸ்பூன் வெங்காய சாறு இரண்டு ஸ்பூன் இஞ்சி சாறு இரண்டு ஸ்பூன் தேன் கலந்து கா மாலை தொடர்ந்து பருகி வந்தால் வீசிங் நின்று போகும் என்னென்ன இர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்